அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேரு திருவள்ளுவெருமான் இந்த குரட்பாவிலே வாழ்க்கை துணைநலம் என்ற தலைப்பை நிறைவு செய்கிறார் அடுத்த அதிகாரத்திற்கான பெயரையும் இங்கே சொல்லிவிடுகிறார் மனைமாட்சி மங்களம் என்ப நல்ல மாண்புகளை கொண்ட மனைவியே மங்களம் மங்களம்னா புனிதம் தெய்வீகம் மேன்மை சிறப்பு ஒளி பொருந்தியது சொல்லலாம் மங்களம் மங்களம் சொல்கிறோமே மங்களம்னா ஆனந்தம் ஆஸ்பீஷியஸ் ஆங்கிலத்தில் சொன்ன வீட்டில் ஒரு பெண் நல்ல கிருகலக்ஷ்மி இருந்துட்டால் அந்த வீட்டுக்கே ஒரு சோபை அது ஒரு ஸ்ரீத்துவம் அப்படின்லாம் சொல்லுவோம் என்ப மனைமாட்சி மங்களம் என்ப மனைமாட்சியே மங்களம் என்ப வீடுன்னு இருந்தால் ஒரு பெண் இருந்து குலமகள் இருந்தாதான் அந்த வீட்டுக்கு அழகு இல்லறத்துக்கு இல்லறத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறவள் குடும்ப பெண் அதன் நன்கலம் ங்கிறது அசை அது பொருளற்ற ஒரு சொல் அதன் நன்கலம் நன்மக்கட்பேர் அந்த பெண் வீட்டில் இருக்கா அவை இருக்கிறதே மங்களம் அதுக்கு மேலும் சிறப்பை தரக்கூடியது ஒரு ஆபரணமாக இருக்கிறது என்னென்னு கேட்டால் மக்கட்பேரு மக்கள்னால் குழந்தைகள் பேருனா பாக்யம் குழந்த பாக்யம் குழந்த பாக்யம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பேர் அது எப்படிப்பட்ட குழந்தைகள்னா நன்மக்கட்பேரு அதன் நன்கலம் நன்மக்கட்பேரு நன்கலம்னு சொன்னா அணிகலன் ஆபரணம் ஒரு ஒரு பெண் இருக்கா அந்த பெண்ணுக்கு ஆபரணம் என்னன்னு அவ போட்டிருக்கிற நகை கூட இல்லை நல்ல அறிவுள்ள ஒழுக்கமுள்ள குழந்தைகள் அமைஞ்சதுன்னு சொன்னால் அதுதான் பாக்யம் அப்படி அதாவது அது பொறுப்பு இருக்கு குழந்தைகளை பெற வேண்டும் பெற்ற குழந்தைகளை தெய்வீகமாக வளர்க்க வேண்டும் ஒரு தெய்வீகத்தன்மையுடைய பெண்தான் குழந்தைகளையும் தெய்வீகமாக வளர்ப்பாள் அன்பை பொழிந்து அறிவை பொழிந்து பண்புகளை பொழிந்து கொடுப்பவள் தாய்தான் ஆஹா நன்மக்கட்பேரு அடுத்த அதிகாரத்துக்கு பேரே மக்கட்பேருங்கிற அதிகாரம் ஆகையினால வள்ளுவர் இந்த அதிகாரத்தை பூர்த்தி பண்ணுற போது அடுத்த அதிகாரத்துக்கான தலைப்பையும் அழகாக சொல்லிவிட்டார் ஆக இந்த குரட்பா மனைமாட்சி மங்களம் என்ப அதன் நன்கலம் நன்மக்கட்பேரு என்ப என்பங்கிறது அங்கேயும் சேர்த்துக்கலாம் நண்மக்கட்பேருக்கு நல்ல அறிவு நல்ல பண்புகள் நிறைந்தங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ இதோட பொழிப்புரை என்ன நல்ல மாண்புகளை கொண்ட மனைவியே வீட்டிற்கு அல்லது கணவனுக்கு சிறந்த நன்மை அளிக்கும் திருமகள் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுவர் அவ்விருவருக்கும் அந்த கணவன் மனைவி அதன் அதன்னு சொல்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் சிறந்த அணிகலனாக விளங்குவது நற்பண்புகள் நிறைந்த குழந்தைகளை பெறுகின்ற பேர் பாக்யமாக பெறுவதாகும் அப்படின்னு பரிமேலழகர் சொல்லுகிறார் ஒருவருக்கு நன்மை என்று சொல்லுவர் அறிந்தோர் மனையாளது நற்குண நற்செய்கைகளை இது அடிக்கடி அவர் உபயோகப்படுத்துகிறார் நற்குண நற்செய்கைகள் என்கிறார் நற்பண்புகள் நற்செயல்கள் ஒருத்தருக்கு மங்களம் என்பங்கிறதுக்கு அது இப்படி ஒருவருக்கு நன்மை என்று சொல்லுவர் அறிந்தோர் மனையாளது நற்குண நற்செய்கைகளை அவை தமக்கு நல்ல அணிகலன் என்று சொல்லுவர் நல்ல புதல்வரை பெறுதல் பரிமலழகர் புதல்வரை பெறுதல் தான் எழுதுகிறார் இதனால் வருகின்ற அதிகாரத்திற்கு தோற்றுவாய் செய்யப்பட்டது கூறப்பட்டது வீட்டிற்கு பெண்ணே மங்கலம் அவள் இல்லையெனில் அமங்கலந்தான் வீட்டிற்கு மகிமையே பெண்தான் பெண் இல்லை என்றால் அந்த வீட்டிற்கு மகிமை இல்லை நம்ம சாஸ்திரங்களில் தானம் பண்ணுறதுல கன்னியாதானம் உயர்ந்த தானமாக சொல்லப்பட்டிருக்கு மற்ற தானங்களெல்லாம் அமர்ந்து கொண்டு பெறுவோம் கன்னியாதானத்தை மாத்திரம் நின்று கொண்டு வாங்குவோம் இது பற்றி நாம் மேலும் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம் மங்களம் மற்றதன் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவன் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை